நற்றினே நியர்கள் அ அ அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை அந்த வகையில் இன்று ஈபேரா வாழ்க்கையில் நடந்த ஒரு முதன் முதலாக அண்ணாதுரை எழுதிய சந்தி நாடகம் நிதி வசூலுக்காக நடத்தப்பட்டது இபேரா தலைமை வகிக்க என் எஸ் கிருஷ்ணன் தண்டபானி தேசிகர் தியாகராஜ பாகவதர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மூவரையும் பார்த்த இவேரா தன் தலைமை உரையில் நாட்டில் எத்தனையோ நாடகங்களும் சினிமாக்களும் நடைபெறுகின்றன அவையெல்லாம் மக்கள் மடமையில் ஆழ்த்துகின்றன தவிர அறிவு விளக்கம் பெறுவதாக காணும் அவ்வித நடிகர்களுக்கு இருபது 30 ஐம்பது ஆயிரம் என்று ஒரு படத்துக்கு கொட்டி கொடுக்கப்படுகிறது என்எஸ்கி அப்போது ஒரு படத்துக்கு ஐம்பது பாகவதர் ஒரு லட்சமும் சம்பளமாக வாங்கி வந்தனர் இதனால் யாருக்கு லாபம் சினிமாவிலும் நாடகத்திலும் சில மணி நேரம் கோத்து அடிப்பதற்காக பல ஆயிரம் ரூபாய் கொட்டி கொடுக்கப்படுகிறது அது போலவே நடைபெறுகின்றன அங்கே ஆகியும் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் பாடல்கள் உண்டா எனில் கிடையாது ராமா கிருஷ்ணா முருகா சிவா சிவா பாடுகிறவர்களுக்கு ஒரு கச்சேரிக்கு மூவாயிரம் நாலாயிரம் என்று கொட்டு இவர்களுக்கெல்லாம் தேசிகர் பாகவதர் என்று பட்டங்களும் கு கச்சேரி சினிமாக்காரர்களுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஏமாறுவதும் அதை மைனர்களைப் போல வாழ்க்கையை நடத்துவதும் ஒழிய வேண்டும் இவ்வாறு ஈவேரா பேசியதும் தேசிகரும் பாகவதும் தெருக்கிட்டனர் நாடகத்திற்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் வசூலாகியிருந்தது தேசிகரும் பாகவதரும் தங்கள் கையில் இருந்து தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு இரண்டாயிரம் ரூபாயாக ஈவேராவிடம் கொடுத்து சென்றனர் நன்றி